அனைவருக்கும் வசந்தாவேன் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் பதிமூன்றாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி சுவாமிகள் தமது ஜெயந்தி தினத்தை தை என்று நேரடியாக குறிப்பிட்டதில்லை சிவகாமி என்ற ஒரு பக்தை தன் கனவில் சுவாமிகளின் முரு முருகனின் திரு அவதாரம் என்றும் அவர் தை அவதரித்தார் என்றும் உணர்த்தியதாக கூறினார் அந்த அம்மையாரும் மற்ற பக்தர்களும் தை என்று ஜெயந்தி விழாவை வருடந்தோறும் கொண்டாட அனுமதி கேட்டார்கள் சுவாமிகள் பக்தர்களுடைய உற்சாகத்தை கண்டு அவர்களை ஊக்குவிக்க அவ்வாறே ஜெயந்தி விழா கொண்டாட அனுமதி தந்தார் ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் அவர் சம்மதம் பெற்று ஜெயந்தி விழாவை சிறப்புற கொண்டாடுவது வழக்கம் தை கிருத்திகை என்று அதாவது புஷ்ய சுத்த கிருத்திகையில்தான் காலனை வென்றவரும் கல்பக்கோடி காலங்கள் இருக்கின்றவருமான ஸ்ரீ மார்க்கண்டேய மகரிஷிகள் அவதரித்த புண்ணிய தினம் ஒரு வருடத்தில் வரும் பதிமூன்று கிருத்திகளில் கிருத்திகைகளில் தை கிருத்திகைக்குதான் பிரம்ம சாஸ்திர கிருத்திகை என பெயர் அதாவது நான்முகனுக்கு நான்மறைகளின் உறைவிடமான பிரணவத்தின் தத்துவத்தை உபதேசித்த ஞான பண்டிதனாகிய முருகனின் மகிமை பொருந்திய நன்னாளும் இதுவே ஆகும் என்பதை புராண ஆகம மந்திர சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஞானிகளை முருகனது அவதாரமாக சொல்வது தென்னாட்டின் மரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தை கிருத்திக என்று சுவாமிகள் பூஜையின்பொழுது தமது சிலா விக்கிரகத்தின் பின்புறம் சென்று அதன் சிரசின் மேல் தமது வலது உள்ளங்கையை வைத்து நின்றார் பிறகு அங்கேயே அமர்ந்து சிறிது நேரம் தரிசனம் தந்தார் அடுத்த ஆண்டிலிருந்து சுவாமியை இந்த விக்கிரகத்திலேயே தரிசிக்கலாம் என சொல்லிவிட்டு மற்ற காரியங்களை கவனிக்க சென்று விட்டார் அவர் சொன்னதை அருகிலிருந்து சிலரே கேட்க முடிந்தது கருணையே உருவான தம் குருநாதர் தமது திவ்ய ஸ்பரிசத்தால் அந்த சிலா விக்கிரகத்திற்கு தமது ஜீவ கலையை அளித்தார் என்பது திண்ணம் அந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று சுவாமிகளை தரிசிக்க வந்த பக்தர்கள் தாழ்வாரத்தில் அவரை தரிசித்து அவரை விட்டு பிரிய மனமின்றி அவரை சூழ்ந்து கொண்டே இருந்தார்கள் அந்த சமயம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதை குறித்து அன்பர்களுக்கு பெரும் கவலை உண்டாகியிருந்தது குருநாதர் அவர்களுடைய துயரம் தேங்கிய முகங்களை காண பொறுக்காமல் அவர்களை சமாதானப்படுத்த சட்டென்று எழுந்து மணிமண்டபத்து சிலா விக்கிரகத்தை நோக்கி வேகமாக சென்றார் மணிமண்டபத்து சன்னதியின் பூட்டை திறக்க செய்து அதன் கதவுகளை தமது கரங்களால் திறந்து அந்த விக்கிரகத்தையும் பக்தர்களையும் பார்த்து சுவாமி இங்கே ஆடாமல் அசையாமல் எப்போதும் உட்கார்ந்திருக்கும் இங்கேயே எப்போதும் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று திருவாய் மலர்ந்து அருளிக் கொண்டே தம் அறைக்கு சென்றுவிட்டார் சுவாமிகள் சிலா விக்கிரகத்திற்கு ஜீவ கலையை கொடுத்து அருளியது ஸ்ரீராமானுஜருடைய திரு சரித்திரத்தில் ஒரு முக்கியமான சம்பவத்தை நினைவூட்டும் ஸ்ரீராமானுஜர் வெகு நீண்ட காலம் வாழ்ந்த வைணவ ஆச்சாரிய புருஷர் அவர் யாதவாத்திரி என்றும் மேல்கோட்டை என்று அழைக்கப்படும் திருநாராயணபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளும் போது அவருடைய பக்தர்கள் அவரது பிரிவாற்றாமையால் மிகவும் வருந்தினர் அப்போது அவர் தமது உருவச்சிலை ஒன்று அமைத்து அதற்கு தமது ஜீவ கரையை ஊட்டினார் பக்தர்களிடம் இந்த சிலா விக்கிரகத்தை தானாகிய திருமேனியாக அறியுங்கள் எப்பொழுதெல்லாம் என்னை பார்க்க விரும்புகிறார்களோ அப்போதெல்லாம் இந்த விக்கிரகத்தை கண்டு மனசாந்தியும் ஆனந்தமும் அடைவீர்களாக என கூறினார் சிறிது காலத்துக்கு பின் பக்தர்கள் ஸ்ரீராமானுஜர் அவதரித்த ஸ்ரீ பெரும்புதூரில் ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி ஒரு தனிய கோவிலில் வேதோக்தீதியாக பிராண பிரதிஷ்டை செய்தார்கள் அந்த சமயம் ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் தமது சிஷியர்களுக்கு சாஸ்திர பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார் திடீரென்று பாடத்தை நிறுத்தி அந்தமுகமாகி சமாதி நிஷ்டையில் அமர்ந்தார் அவரது கண்களில் இரண்டு இரத்த துளிகள் வழிந்து ஓடின அவரது சமாதி கலைந்தவுடன் சிஷியர்கள் அவருடைய இந்த நிலைக்கு காரணம் நிறவினார்கள் யத்திராஜர் இன்று ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்பர்களின் பக்தியால் நான் கற்றுண்டேன் இப்போதுதான் அங்கே சிலா விக்கிரகத்தின் பிராண பிரதிஷ்டைக்கு பிறகு உபநய உ நயன உண்மனம் செய்தார்கள் என்றாராம் இதை வைணவ சம்பிரதாயத்தில் தான் உகந்த திருமேனி என்பார்கள் ஆகவே பெரியோர்களின் சித்த சங்கல்பத்தால் அவர்களால் விசேஷமாக அனுகிரகிக்கப்பட்ட விக்கிரகங்கள் அவர்களுடைய ஜீவக் கலையை கொண்டதாக இருக்கும் என்பது நமது ஆன்மீக சம்பிரதாயத்தில் வந்துள்ளது திருக்கண்ணபுரம் வகுளாபரணன் என்ற வைஷ்ணவ பக்தருக்கு மேற்கூறிய விருத்தாந்தம் தெரியாது சுவாமிகள் தாம் ஜீவித்திருக்கும் போதே ஒரு விக்கிரகம் பிரதிஷ்டை செய்ய அனுமதித்திருக்கிறாரே என்ற கேள்வி அவர் மனதில் எழுந்தது அதையறிந்த குருநாதர் இது தான் உகந்த மேனி என்று அருளினார் தாம் கூறியது அவருக்கு புரியவில்லை என்பதை உணர்ந்த குருநாதர் அவரை அழைத்து சென்று இராமானுஜருடைய திருவுருவ படத்தை காண்பித்தார் சில நாட்களில் ஸ்ரீபெரும்புதூர் சென்று ஸ்ரீராமானுஜரை தரிசிக்கும் போது அங்குள்ள பக்தர்கள் தானுகந்த மேனி தமருகந்த மேனி என்ற சொற்களின் பொருளை விளக்கினார்கள் குருநாதர் கூறிய மொழிகளின் அர்த்தம் அவருக்கு புறனாகியது இந்த சிலா விக்கிரகம் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாய் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது இடது பாத கமலத்தை வலது தொடையின் மேல் வைத்து இடது முளந்தால் மீது உள்ள இடது கையில் வேத ஏடுகளை ஏந்தி வலத்திருக்கையை உயர்த்தி ஞானமுத்ரையான சின்முத்ரையுடன் அமர்ந்த திருக்கோலத்தில் இந்த அதிமங்கல விக்கிரகம் அமைந்துள்ளது மோன நிலையாகிய சும்மாயிறு என்ற அருகுரையை சொல்லாமல் சொல்லும் மோட்ச பிரதாயக்கார பிரதாயக்கராக ஞான வடிவமாய் சாக்சாத் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாய் ஆனந்த தரிசனம் அளிக்கிறார் சின்முத்ரையை ஞானமுத்ரே என்றும் சொல்வார்கள் கட்டை விரலே ஆள்காட்டும் விரல் தொடுமாறு வைத்து கொண்டு மூன்று விரல்களும் நேராக இருக்கும் முதிரையே சின்முத்திரை அங்குஷ்ட மாத்திரமாக உள்ள கட்டை விரல் ஜீவாத்மாவிற்கு அதிர்ஷ்டானமாக இருக்கும் பரமாத்மாவை குறிக்கும் ஆழ்காட்டி விரல் உலகத்தையே சுட்டிக்காட்டும் பிரம்மா முதல் எறும்பு வரை உள்ள எல்லா சரீரங்களிலும் ஜகத் சாட்சியாக உள்ள சகுண பிரம்மமாகிய ஈஸ்வரனின் அதிர்ஷ்டான நிர்குண பிரம்மத்தை குறிக்கும் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றே அதுவாய் நீ இருக்கிறாய் என்ற தத் துவம் அசி என்கிற மகா வாக்கியத்தின் உள்பொருளை மனோவாக்கு எட்டாத இந்த சுருதி முடிவு மௌனத்தை சின்முதிரை குறிக்கிறது நனவு கனவு உறக்கம் என்ற மூன்று நிலைகளிலும் குழந்தை பருவம் எவ்வனம் முதலிய பருவங்களிலும் தொடர்ந்து மாறாமல் நான் நான் என்று ஸ்புரித்து கொண்டு விளங்கும் துரியம் என்னும் ஆத்மாவை மங்களகரமான சின்முதிரையினால் பக்தர்களுக்கு பிரகடனம் செய்யும் தட்சிணாமூர்த்திக்கு என் நமஸ்காரம் என்று ஆதிசங்கரர் கூறுகிறார் தட்சிணாமூர்த்தி என்றால் தென் திசை நோக்கி அமர்ந்திருக்கும் மூர்த்தி என பொருள் தெற்கு திசை பிறப்பு இறப்பு ஆகிய சூழலை குறிக்கும் மிருத்யுஞ்சயனாக தட்சிணாமூர்த்தி தென் திசை தலைவனான யமனுக்கு சவால் விட்டு பக்தர்களுக்கு அமிர்தத்துவம் அல்லது மரணமில்லா பெருவாழ்வாகிய ஆத்ம ஞானமாகிய மோட்சத்தை அருளிகிறார் வடக்கு திசை புனர் ஜென்மம் இல்லாமல் மோட்சம் அடைவதை குறிக்கும் ஆகவே மோட்சத்தை விரும்பும் பக்தர்கள் தட்சிணாமூர்த்தமாய் அமர்ந்துள்ள குருமூர்த்தியை தரிசித்து கொண்டு வடக்கு திசை நோக்கி அமர்கிறார்கள் ஆத்ம ஞானத்தினால் இங்கேயே பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை அடைகிறார்கள் ஸ்ரீ என்றால் மாயாசக்தி தட்சிணா என்ற சொல்லின் அர்த்தம் சாமர்த்தியம் உடையவன் என்பதாகும் அமூர்த்தி என்றால் உருவம் இல்லாதவன் என்று பொருள் ஞான வைராகிய லட்சணங்களை நிவிறி தர்மத்தை போதிப்பதற்காக இன்னது என்ற சொல்ல அரிதாகிய தனது மாயா சக்தியினால் உலகத்தை படைத்து நிலைப்படுத்தி அழித்து அழித்து அமைப்பதிலே சாமர்த்தியம் உடையவராயினும் வாஸ்தவத்தில் உருவமில்லாத பரம்பொருளே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அவதாரம் குருநாதர் தட்சிணாமூர்த்தி வடிவமாய் சிலா விக்கிரகத்தில் காட்சியளிக்கிறார் இளமை தேஜஸ் சாந்தம் ஆனந்தம் இவையாவும் ஒன்றாய் அமைந்த எழுள்மிக்க இந்த விக்கிரகம் தரிசிப்பவரின் உள்ளத்தை தொட்டு பரவசப்படுத்தும் நீண்ட அப்பெரியவாய் கண்கள் என்னை பேதமை செய்தனவே என பெருமாளை ஆழ்வார் அனுபவித்தபடி ஊடுருவி பார்க்கும் பார்வை தரிசனம் செய்பவர்களை நமஸ்கரித்து தொழுது பிரார்த்திக்க மனம் விழையும்படி செய்யும் அருளை பொழியும் விழிகள் எல்லார் உள்ளங்களையும் தவறும் குருநாதர்க்கே குறுகை மலர்ந்த முகத்தில்லா ஆனந்த கழிப்பு குருநாதரின் திருக்கரச பரிசத்தால் விசேஷ சாநித்தியம் பெற்று அவராகவே ஆகிய இந்த விக்கிரகம் எல்லா பிணிகளையும் நீக்குபவையா நீக்குபவராகும் பக்தர்களின் அபிஷ்டங்களை பூர்த்தி செய்பவராகும் காக்கும் காவலனாயும் எல்லாவற்றிற்கும் மேல் மோட்சத்தை அடைவிக்கும் ஞான உபதேசத்தை தரும் குருமூர்த்தியாகவும் அமைந்துள்ளது கண்ணுக்கு புலனாகாத அபாரமான தெய்வீக சக்தி பக்தர்களின் மனதிற்கு சாந்தியை அளித்து பரவசப்படுத்துகிறது பகவானின் பல அவதாரங்களின் அர்ச்சாவதாரம் மிக சிறந்தது என சாஸ்திரங்கள் கூறுகின்றன அர்ச்சையில்தான் பகவான் பக்தர்களுக்கு அதி சுலபனாக காட்சியளித்து தன்னிடம் பக்தி செய்ய வழிகாட்டுகிறார் மேலும் பகவானுடைய கல்யாண குணங்களாகிய ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் அர்ச்சையில் அபாரமாக பரிணமிக்கின்றன பகவான் தன்னை அண்டியவர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான் அர்ச்சையான விக்கிரகத்தை பகவான் நியமித்த ஆகம ரீதியாக பிரதிஷ்டை அதை சுத்த சத்வ ரூபமாகிய தனது உறைவிடமாக கொள்கிறான் அர்ச்சை ரூபமாக இருக்கும் பகவான் எல்லா மங்களத்தையும் கொடுக்கும் அடைக்கலம் சுவாமிகளின் திவ்ய ஸ்பரிசத்தினால் அவரது பெற்று அவராகையே இந்த சிலா விக்கிரகத்தில் பக்தர்களின் அனுபவம் இப்படியே இருக்கிறது இந்த விக்கிரகத்தை தரிசிப்போர் குருநாதரை நேரில் தரிசிக்கும் அனுபவத்தை கண்கூடாக அடைகின்றனர் ஸ்ரீ சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிக்கு ஜெய் நன்றி வணக்கம்